நட்டினியின்டே வணக்கம் நட்டினியின் தினமர்துளியில் பட்டாஸ் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேன் தீபாவளி என்றாலே கலர் பட்டாஸ் தாங்க அதாவது தீ விபத்து நம்ம எப்படி பட்டாஸ் வெடிச்சு ஆனந்தமா தீபாவளி கொண்டாடலாம் பட்டாஸ் வெடிக்கும் போது ஓபன் ஸ்பேஸ் அல்லது கிரவுண்ட் பெரிய பெரிய கிரவுண்ட்ல தான் போயிட்டு வெடிக்கணும் குழந்தைங்க தானாவே போக கூடாது பெரியவங்களோட சேர்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு பட்டாசு ஒடிக்கிறது நல்லது பட்டாசு ஒடிக்க போகும்போது ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு போய் பக்கத்துல வச்சுக்கணும் போட்டுக்கிறவங்க அது ஒரு சில என்ன பண்ணுவாங்க புஸ்பானங்கள் அது வந்து ரொம்ப நேரம் எரிய படக்கூடிய ஒரு புஸ்பானம் பட்டாசு அது அது பண்ணும்போது கையில ரொம்ப நேரம் பிடிக்காம ஜஸ்ட் பத்த வச்சு கீழே வச்சுட்டு தூரத்துல நின்று வெடிக்க பாக்கணும் நம்ம அக்கம் பக்கத்திலே நோயாளிகள் யாராவது இருக்காங்களா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டு பெரிய பெரிய விடிகள் எல்லாம் வெடிக்கிறது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்காது ஒரு என்ன பண்ணுவாங்க இந்த பாம்பு இந்த மாத்திரைகள் பாம்பு மாத்திரைகள் எல்லாம் இருக்கும் அது ரொம்ப புகையானது அந்த மாதிரி வெடிக்கும் போது பேஸ்க்கு மாஸ்க் போட்டுதான் அது வெடிக்கணும் இல்லனா அந்த புகையில நமக்கு வந்து ஆஸ்தமா வியாதியமக்கு வர்றதுக்கு வாய்பற இப்போ தெரிஞ்சோ தெ தீப்படுறது அந்த டைம் என்ன பண்ணணும் உடனே தண்ணீர் வச்சிருக்கோம் இல்லைங்களா தண்ணீர்ல கை எந்த இடத்துல தீப்பட்டு இருக்கோ அது உடனே வாஷ் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட போகணும் ஒரு சில தெரியாமலோ தெரிஞ்சோ கண்ணுல அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன் தீப்படுது அந்த மாதிரி டைம்ல ஆனா அடிப்படம் அவங்களுக்கு அந்த டைம் எந்த பெயினும் இருக்காது நான் என்னதான் எதுவும் வழி இல்லையு சொல்லி விடாம உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்காது பட்டாசு தீ விபத்து இல்லாம கொண்டாடணும் ஒரு சிலர் வந்து பட்டாசுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனா அந்த பைசாவை என்ன பண்ணும் யோசிக்கிறீங்களா எங்க கவலைப்படுறீங்க எத்தனையே குழந்தைங்க படிப்பு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனா வசதி இல்லாம சின்ன ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க போட்டுக்க ட்ரெஸ் கூட இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து அந்த பைசா பட்டாசு எவ்வளவு வாங்குறமோ அந்த பைசாவை எடுத்துட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸோ ஒரு நாள் ஒரு செட் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோ இல்ல ஒரு பேகோ லஞ்ச் பாக்ஸோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்தா நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த புண்ணியமும் நம்ம கிடைக்கும் அந்த குழந்தைங்களும் நம்மளுக்கு நன்றி சொல்லி நல்லா படிச்சு முன்னுக்கு வருவாங்க இதையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம் நல்லா கொண்டாடப் பாத்தீங்கன்னா நற்றினை எல்லா செய்திகளையும் நீங்க உடனடியா பாத்துக்கலாம் நாளைக்கு இன்னொரு விஷயத்தோட நான் வந்து உங்க எல்லாரும் வீட்டுக்கு வரேன் அதுவரையும் நன்றியுடன் விடைப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்